மூனாம் அதிகாரம் அதிகாரம் அவன் மேல் அவன் மேல் கர்த்தருடையால் அவன் இசைவேளை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான் கர்த்தர் முசமது ராஜாவாகி அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் ஒரு நியாயாதிபதியில் ஏற்கனவே கற்றுடைய ஆவி வந்து இருந்தார் வெயிட்டிங்ல இருக்கு அது சில நாட்களுக்கு முன்பாகவோ சில மாதங்களுக்கு முன்பாகவோ சில வருடங்களுக்கு முன்பாகவோ அந்த வசனம் அப்படி தான் இருக்கு அவன் மேல் கத்தோடைய ஆவி வந்து இருந்ததினால் ஏற்கனவே அவன் மேலே வந்து அவர் பிரேக் பண்ணி நிற்கிறார் அவன் மூலமாக கிரியை செய்கிறதுக்காக வெயிட்டிங்கில் அவனு அவனு நிரப்பி வச்சுருக்கிறார் நமக்கும் கூட அபிஷேகம் பெற்று எதனையோ வருடங்கள் கத்துடைய ஆவி நம்ம மேலே வந்து என்ன செய்தே இருக்குது இந்த கத்திய அபிஷே ஆவி நம்ம மேலே இருந்தால் மூணு காரியங்களை நாம் செய்யணும் அபிஷேகம் பெற்றுட்டு சும்மா எப்படியே கத்திர ஆவி ஆ மேலே எனக்கு அபிஷேகம் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சும்மா ஏதோ கூட்டங்களுக்கு வராமேல வந்து இல்லை பேருக்கு ஏதோ ஆவில் நிறைஞ்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகக்கூடாது கத்தோடைய ஆவி ஒதுனியல் மேல் வந்திருந்தார் அப்படின்னா ஒதினியல் சொன்னால் கத்தர் பலம் உள்ளவர்னு அர்த்தம் சக்தி உள்ளவர் வல்லமை உள்ளவர் அப்போ கத்தருடைய வல்லமை நம்ம மேலே அது ஒரு நோக்கத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கும் சும்மா நம்ம ஆவில் நிரம்புவோம் அந்நிய பாசம் கலிகூர்வோம் இதெல்லாம் ஒரு ஒரு பகுதி ஆனால் அது வந்து இருக்கிறதுக்கு என்ன இருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு அதை நம்ம மறந்துடக்கூடாது அந்த ஒரு நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிரதிபலன் கிடைக்கும் அந்த ஒரு நோக்கம் என்னன்னு தெரியுமா கூஷான் ரிஷதாயிமை மேற்கொள்வது இல்லாவிட்டால் ராஜாவை மேற்கொள்வது மெசப்பத்தோமியா மொசப்பொத்தோமியாங்கிறது ஆபரகாம் விட்டு வந்த ஒரு ஊர் ஆபரகாம் விட்டு வந்ததான ஒரு இடம் ஒரு விசுவாசிக்கு தேவையில்லாத ஒரு இடம் அந்த இடத்தை விட்டுட்டு அவன் இணைஞ்சிட்டான் புறப்பட்டான் கானானுக்கு போகிற மனுஷனுக்கு மொசப்பொத்தோமியா தேவையில்லை பழைய ஊர் தேவையில்லை அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசம் அதற்கே பிதாக்களே கேளுங்கள் நம்முடைய பிதாவாகிய ஆபரகம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மொசபத் நாட்டிலே இருக்கும் போது மகிமே அவனுக்கு தரிசனமாகி நம்முடைய பிதாவாகிய ஆபரகம் காரானூரில் இருக்கிறதுக்கு முன்பாக எங்க இருந்தா இது பழைய பழைய பழைய பாம்பு இல்லாவிட்டாலும் பழைய பழைய மனுஷனை காண்பிக்கிறான் இவனை ஜெயிக்காம உன் மேல அபிஷேகம் இருந்து பிரயோஜனம் இல்லை என் மேல அபிஷேகம் இருந்து பிரயோஜனம் இல்லை ஜென்மஸ்வாவன் சொல்லலாம் இல்லை பழைய மனுஷன் சொல்லலாம் இல்லை நம்முடைய பழக்க வழக்கம்னு சொல்லலாம் இல்லை பழைய பாம்பாக்கிய வலுசருப்பத்தினுடைய ஸ்வாவன் சொல்லலாம் இல்லை நம்ம விட்டு வந்ததான பழைய வாழ்வுன்னு சொல்லலாம் இது திரும்ப நம்ம சந்திக்கும் ஆபரகம் விட்டுட்டு வந்துட்டான் ஆனா யாரை வந்து சந்திச்சது இஸ்ரேல் ஜனங்களை அந்த வல்லமை மறுபடியும் வந்து போராடின இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல ஆனால் இவன் மேல ஆவியான ஒரு வெயிட்டிங்ல இருக்கிறாரு ஸ்டாண்ட் பண்ணி நின்றுக்கிட்டே இருக்கிறாரு அவன் மேல ஒரு நோக்கத்தோடு கத்துடைய ஆவி என்ன செய்யது இங்கே வந்த பிறகு எனக்கு கிடைச்ச வசனத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கத்துடைய ஆவி அவன் மேல் வந்திருந்தார் யாருன்னு தெரியாம இப்ப தேடி கண்டுபிடிச்சிட்டு வர கத்தோட ஆவி அவன் மேல் வந்து கண்டுபிடிச்ச ஏற்கனவே வந்து அவன் மேல என்னது ஆனா டைம் வரும்போது அந்த ஆவியானவர் என்ன செய்யறாரு கொடியத்தை ஆரம்பிக்கிறார் நம்ம எல்லார் மேலயும் பரிசு தாவி இருக்கு இருக்கா எதுக்கு இருக்கு உனக்குள்ள இருக்கிற பழைய உன்னோடு போராடுகிற பழைய மனுஷனை பழைய பாம்பை பழைய பழக்க வழக்கத்தை பழைய ஜென்மஸ்வாவத்தை மேற்கொள்றதுதான் ஏன்னா அது ரிவர்ஸ் வருவாயன் அந்த பழைய பேச்சு பழைய சிரிப்பு பழைய ஐக்கியம் பழைய தொடர்பு பழைய எல்லா பழைய பழைய அப்படி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் பழைய கழ இரும்பு கடைக்கு நீங்கள் போய் பாருங்கள் பழைய கார் கம்பெனிகளுக்கு போய் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓடின கார்லாம் கொண்டு நிற்பாட்டியிருப்பான் பார்த்துருக்கீங்களா பழைய கட்டிலாக கார்லாம் நிப்பாட்டியிருப்பான் தள்ளிக்கிட்டே போகிற காரலாம் இருந்துருக்கு முந்தி அப்படிலாம் இருக்கார் பழைய காரியங்கள் நமக்குள்ள ஃபஸ்ட்டு இந்த ஜென்மஸ்வாவத்தை பழைய மனுஷனை பழைய பாம்பாக்கிய வலுசருப்பத்தினுடைய ஸ்வாவத்தை நம் நம்மிலிருந்து நம்மோடு போராடுகிற அந்த வல்லமையை அழிக்கத்தான் கத்தடையாவி ஏற்கனவே எங்கே இருக்காரு நம்மேல் வந்து இருக்கிறார் சும்மா அபிஷேகம் வரல அபிஷேகம் வந்து ஏற்கனவே அவன் மேலே பிரேக் பண்ணி நிற்குது கத்துடைய ஆவி அவன் மேல் வந்து இருந்ததினால் இல்லை மற்றவனால் அவன் அந்த வல்லமையை ஜெயிக்க முடியலையே எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க அவங்க போய் அவங்கள அவனை ஜெயிக்கலை அவனை ஜெயிக்கணுன்னா உன் மேலே கத்தோடைய ஆவி வந்து பிரேக்கில் இருக்கணும் எப்போவும் வெயிட்டிங் அந்த கூஷான் ரிஷதாயம் வந்துட்டான்னு உடனே மோதிட்டான் அப்படி அபிஷேகத்தோடு நாம் இருந்து நம்மோடு போராடுகிற அந்த வல்லமைகளை அளித்தால் அடுத்த வசனம் இந்த சாப்படும் போதும் முடிச்சுட்டு தூங்கும் போதும் இவனுக்கு தூக்கம் செய்யாதே வராது எப்படி இருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க முடியாது இல்லையா அமைதல் இல்லாத ஒரு வாழ்க்கை பழைய மனுஷன் இருக்கிற வரைக்கும் பழைய பழக்க வழக்கங்கள் இருக்கிற வரைக்கும் பழைய அந்த முரட்டுக்குணம் இருக்கிற வரைக்கும் அந்த ஜென்மஸ்வாவம் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஊழியத்தில் ஜீவியத்தில் என் வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் என்ன இருக்காது அமைதல் இருக்கா அதில் இம்ம இன்னைக்கு கத்தடி ஆவி உங்கள் மேலே வந்ததுனுடைய நோக்கமே உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறதான இந்த பழைய மனுஷனை கண்டுபிடிச்சி அழிக்கணும் அவன் உள்ளே கடந்துக்கிட்டே இருப்பான் சமயம் வரும்பொழுது தான் எங்கே வருவான் ஆ நல்லா அனல் உரைச்சா வெளியே வருவான் அடி அடி அடியா அடியா அட்டின்னு அபிஷேகம் பிச்சு பறந்து இறங்கி அக்னியாக ஓடினாராம் எங்கே வருவான் மெல்ல வெளியே வருவான் இல்லைன்னு சொன்னால் இவன் உள்ளே அழகாக ஸ்கேன் பண்ணிடுவான் பழைய மனுஷனை அளித்தால் உங்கள் ஊழியத்தில் அமைதி ஜீவியத்தில் அமைதி குடும்பத்தில் அமைதி பிள்ளைகளுக்குள்ள உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அமைதி இல்லாத பட்சத்தில் அபிஷேகம் வந்து உன் தலை சும்மா இருக்கும் நீ வாட்டுக்கு அந்நியவாசை பேசிவிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன் அந்நியவாசியும் பேசுவேன் ஆவியில் நம்புவ அழுவ துக்கப்படுவேன் வேதனைப்படுவேன் சஞ்சலப்படுவேன்டரேனு இருக்கும் அந்த அபிஷேகத்திலால் நீ எதை அழிக்கணும் பசாமியாவது சக்தியாக கத்திர அழுக்க உங்களுடைய நாமத்தில் அவருடைய நாமத்தில் நீ அழிக்கணும் இது ஒரு பகுதி நியாயாதி யோசுவா என் குமாரியாகி அக்ஸாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான் அப்பொழுது காலிபின் சகோதரனாகி மகன் பிடித்தான் காலை வந்து ஒவ்வொரு இடமா பிடிச்சுக்கிட்டே போறான் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்த உடனே நிப்பாட்டிட்டான் முற்காலத்தில் பெயர்னா பரிசுத்தர்த்தா என்ன அர்த்தம் பரிசுத்த பரிசுத்திற்கு நம்முடைய பரிசுத்த ஜீவிதமா பயங்கரமான சக்திகள் போறாரு நம்ம என்ன பிரதிஷ்டை பண்றமோ அதுக்கு ஆப்போசிட் தான் நிகழ்ச்சிகள் வரும் சம்பவங்கள் வரும் நம்ம எதை செய்யக்கூடாதுமோமோ அதை செய்யறதுக்கு தான் நம்ம பிசாசனை செய்வா நெருக்கத்தில் கொண்டு போய் பிரேக் பண்ணி பாட்டுவான் பரிசுத்தோராடி அந்த பரிசுத்த ஜீவியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படி பிடிச்சாதான் நமக்கு விவாகம் அப்படின்னு என்ன அர்த்தம் பரிசுத்த பெற்ற பரிசுத்த ஜீவியத்தை போராடி நீ பெற்றுக் கொண்டால்தான் உனக்கு நித்திய விவாகத்தில் என்ன உண்டு பங்கு உண்டு இல்லைன்னு சொன்னா நானும் விசுவாசி விசுவாசி உளியக்காரன் உங்கக்காரன் வண்டி ஓட்டலாம் கடைசியில் விவாகம் நடக்காது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை அப்படி பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியுமா அப்படின்னு கேள்விக்கு தான் இந்த ஒத்தினியில் கத்துடைய ஆவி அவன் மேல வந்திருந்ததுனால எதை பிடிச்சிட்டான் தபிரின் குடிகளை துரத்து விட்டு எதை பிடிச்சிட்டான் தபிர பிடிச்சிட்டான் பரிசுத்தத்துக்கு விரோதமாக போராடுகிற எல்லா துஷ்ட ஆவிகளையும் துரத்தி அதை கேப்சர் பண்ணிட்டான் பரிசுத்தம் என்பது நம்முடைய முற்பிதாக்களுடைய அனுபவம் பரிசுத்தம் என்பது நம்முடைய முற்பிதாக்களுடைய அனுபவம் ஆகும் இது ஏற்கனவே யோசுவா பிடித்ததான ஒரு இடம் முப்பத்தி எட்டாம் பின்பு திபீருக்கு திரும்பி போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்தான் அவைகளை பட்டய கருக்கினால் அழைத்து அதில் உள்ள நரஜீவன்களை எல்லாம் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள் எபிரோம் என்னோட ஜனத்தோடு யேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து போராடி பரிசுத்த பரிசுத்திற்குரிய வழியை நினைஞ்சிருக்காரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை திறந்து வைத்திருக்கிறார் அவருக்கு இருபாதாரம் நமக்காக போராடி இந்த பரிசுத்தத்தை நமக்காக வாங்கி வச்சிருக்கிறார் அதனால் நாம இந்த நாட்களில் ரெண்டு காரியம் ஒன்று கத்தடி ஆவி உண்மையில் வந்திருந்தால் நீ மொசபொத்தியம்மையாவின் ராஜாவை நீ ஜெயிக்கணும் பழைய மனுஷனை அழிக்கணும் ரெண்டாவது நீ பரிசுத்திற்காக போராடி பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும் பரிசுத்தத்தை தபீர நீ ஜெயிக்கணும் எப்படினாலும் நீ போராடி பரிசுத்தத்தை அடையணும் அப்படி செய்தால் தேசம் எப்படி இருக்கும் ஒன்னு ஒன்றுக்கு பிரதிபலன் ஒன்னுக்கு ஒன்னு ஒன் இஸ்டு ஒன் நீ மொசப்பத்தாபியாவின் ராஜாவா உனக்கு என்ன கிடைக்கும் அமைதல் கிடைக்கும் அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் தபீர நீ பிடிச்சிட்டீனா உனக்கு விவாகம் நடக்கும் தேவனோட நித்திய விவாகத்துல உனக்கு பங்கு நீ மனவாட்டியாய் மாறலாம் இந்த ரெண்டுல எதுவும் நீ பரிசுத்தம் போயிட்டு விட்டுட்டீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில் உனக்கு அமைதியில்லாமலயே போய் எப்படியோ ஓட்டுற முடிப்ப அதே நேரத்தில் பழைய மனுஷன் அழிச்சு பரிசுத்தக்காக நீ போராடி பெற்றுக் கொண்டேனா இந்த உலகத்திலேயே உனக்கு அமைதல் கிடைக்கும் மறுமையில் உனக்கு நித்திய விவாகத்தில் நீ ஒரு மனவாட்டியாய் இணைக்கப்படுவார் இதுக்கு காரணம் இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டுக்கு பிரதிபலன் இதுக்கு எல்லாம் மூலகாரணம் யாரு கத்தோடைய ஆவி அவன் மேல் வந்து இருந்தது வெயிட்டிங்கில் இருந்துச்சு நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தின் மூலமாக இன்னும் அந்த கிரியை நடந்துருச்சான்னு எனக்கு தெரியல என் மேலே உள்ள அபிஷேகம் என்னைய ஊழியத்துக்கு என்னைய விசுவாசியாக என்னை அபிஷேகித்தார் நான் ஊழியத்துக்கு வந்தேன் அன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சது எனக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சது நோக்கம் எனக்கு நினைச்சத தெரியல ஒரு நோக்கம் தான் இது அவன் மேல வந்து ஆவியானவர் வெயிட்டிங்ல இருந்தார் கரெக்ட் டைம் வந்தோது மோசப்பத்தி அவனுடைய ராஜாவோடு மோதிட்டான் ஜெயிச்சிட்டான் அவனுக்கு ஒரு பெரிய அமைதி நாற்பது வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் லைஃப் லாங்காக அவனுக்கு பீஸ்ஃபுல்லாக போயிடுச்சு அதே நேரத்தில் யாரை போயிடுச்சான் தெபீரில் இருக்கிற அசுத்த வல்ல மேலாம் அழித்து தெபீரை கேப்சர் பண்ணிக்கிட்டான் பரிசுத்த ஜீவியத்தை கேப்சர் பண்ணான் அதனால் அவனுக்கு எது கிடச்சதே விவாகம் நடந்துச்சு இது ரெண்டுமே நமக்குள்ளே கரெக்டாக நடக்கணும் இந்த ரெண்டுக்குமே மூல காரணம் யார் தான் ஆவியானவர் நம்மளே வந்து என்ன செய்யணும் வெயிட் பண்ணணும் சரியான அபிஷேகம் என் மேலேயும் இப்போ இருக்குது உங்கள் மேலேயும் இருக்குது வந்து ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணி பிரேக் பண்ணி நிற்கிறார் அவர் வந்ததின் நோக்கம் ஒரு ப பல நோக்கங்கள் இருக்கலாம் அதில் ஒரு நோக்கம் பழைய மனுஷனை அழிப்பது பரிசுத்தி ஜீவியத்தை பெற்றுக்கொள்வது தேசத்தில் உலக வாழ்க்கையில் அமைதி அறுப்பது மறுமையில் இயேசுவோடு போய் இணைவது இதுதான் தேவண்டி திட்டம் மற்றபடி நமக்கு எல்லாருக்கும் அன்னைக்கு கிடைச்ச அபிஷேகம் கிடச்சிருக்கும் எனக்கு அப்படித்தான் கிடச்சிது உங்களுக்கு அப்படித்தான் கிடச்சிருக்கும் புதிய அபிஷேகம் கிடைக்கும் பழைய அதி அப்பா அதே அபிஷேகம் கிடைக்கும் இதெல்லாம் உண்மை ஆனால் செயல் இருந்ததா எனக்கு அப்படி கிடைச்சிது நான் தூத்துக்குடியில் ஒளியத்துக்கு எடுக்கும்போது கை வைக்கலைன்னா ஊழியத்துக்கு எடுக்க மா போயிடுச்சி கைவிடப்பட்ட மாதிரி தான் கை வைக்கலைன்னு சொல்லிவிட்டு எத்தனையோ வேறு ஓடிப்போய் சாவலெலாம் ஓடிருக்காங்க விசுவாசியமாகவே இல்லாமல் ஓடிப்பிட்டாங்க அப்படிலாம் இருந்திருக்காங்க அதனால் கை வைக்கிறது வந்து ஒரு பெரிய காரியமாக சொல்லுவாங்க அந்த காலத்தில் கை வைக்காமல் எத்தனையோ வேற விட்டு அழுது எந்திச்சு ஓடி இருக்காங்க அப்படி ஒரு காலம் அப்போது கை வைக்க வரும்போது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கத்தாவே என்னை ஃபஸ்ட்டு கை வைங்க நீங்கள் உண்மையாகவே என்னை செலக்ட் பண்ணுறிங்கன்னா இந்த ரெண்டு பிரதர்ஸு எட்டு சிஸ்டர்ஸ் உட்காந்துருக்கோம் தூத்துக்குடியில் ஒன்று நான் ரெண்டாவது ஆறுமுனேரி இமானுவேல் ரெண்டு பேர் நாசரீயத்திலேருந்து அப்போ அங்கே தான் எடுக்கிறாங்க சிஸ்டர்ஸ் நான் எப்படி உட்காந்துருக்கேன் இவன் எப்படி உட்காந்துருக்கேன் இப்போ காமராஜ நகர் பாஸ் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் இங்கே எட்டு சிஸ்டர்ஸ் பாஸ்டர் கிளம்பி வர்றாரு பாஸ்டர் ஜேக்கப் ஆண்ட ஒரு ஆண்ட ஒரே ஆண்டு ஒரே ஆண்டு ஒரே என்னை தொட்டரணும் ஃபஸ்ட் என்னை தான் தொடரணும் அவனை தொடர அவனை தொடட்டும் ஆனால் என்னை தொட்டுட்டு தொட்டாதான் நான் நீங்கள் என்னையை நேசிக்கிறீங்கன்னு எப்படி என்னவோ அந்த சின்ன வயசில் பத்தொம்பது வயசில் உள்ள அறிவில் புலம்பிக்கிட்டு இருந்தேன் தூரம் வர்ற வரைக்கும் நான் பார்த்தேன் அதுக்கு பிறகு அந்த ப்ரெசன்ஸில் நான் மறந்துட்டேன் மறந்துட்டேன்ல ஆவியானவர் வந்துட்டார் அன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் கிடச்சி அதுக்கு பிறகு நானும் ஊழியத்துக்கு வந்துட்டேன் ஊழியம் செய்தேன் திரு பாஸ்ட் ஆர்டினேஷன் இருபது வருஷம் கழித்து பாஸ்ட் ஆர்டினேஷன் ஆகுது அன்றைக்கும் அது வந்து ஒரு பெரிய சாதனையில ஏன்னா அது முதல்ல ஜஸ்ட் ஒரு இன்ட்ரி கேட்பாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா ஊழியம் செஞ்சிங்களா ஜீவியத்தை பாதுகாத்துட்டிங்களா ரைட் ஓகே அவ்வளோதான் அதுக்கு ஒரு சின்ன ஒரு பேப்பர் கொடுப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன் ஒரு அறிக்கை மாதிரி நான் உயிர்த்தல விசுவாசிக்கிறேன் பரிசுத்தவங்கள் இது அப்படி ஒரு சின்ன ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் அதை வாசிச்சுட்டு போய் உட்காந்துட்டால் அது ஒரு அழகாக இருக்கும் வர விஷயம் உட்கார வைப்பாங்க சீப் வந்து டச் பண்ணுவார் அது ஒரு ஆர்டேஷன் நானும் அதை ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மெம்பர் ஜெபிச்சுட்டு சரி லைட் போகலாம் போய் உட்காந்தேன் அறிக்கையெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வாசித்தோம் வந்தோம் உட்காந்து வாசம் டிவி வந்தார் டச் பண்ணார் ஆனால் அது வரைக்கும் நானும் அப்படியே பார்த்துட்டே வரேன் எல்லாரையும் அப்படியே நிறைய டச் பண்ணிட்டே வரும் திடீர்னு டச் பண்ணா இருப்பாருங்க தூக்கி எரிஞ்சு எங்கேயோ போய் விழுந்துட்டேன் போத்துன்னு ஒரே செகண்ட் தான் அது பெஞ்சு வர வச்சுருந்தாங்க சுற்றி வச்சு அழகாக அதுக்கு துணி இனிலாம் போட்டு ஒரே செகண்ட் எனக்கு அதே அபிஷேகம் அப்படி எந்த எனக்கு டக்குனு வந்துச்சு இருபது வருஷத்துக்கு முன்னால டச் பண்ணும் இதே அபிஷேகம் தெரியல சொல்லலாம் வித்தியாசம் அதாவது சரியான அபிஷேகம் அப்பதான் யோசிச்சேன் மாறாம அப்படியே வந்து இறந்துச்சு யோசிச்சு ஆவியானவர் வெயிட்டிங்ல இருக்கிறாரு அது போல இப்ப உங்க மேல எல்லாரும் வெயிட்டிங் தான் எல்லாரும் ஆவியானவர் வெயிட்டிங்ல இருக்கிறார் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் ஆவியானவர் நம்மல் வந்து இருப்பதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறார் சாதாரண நோக்கம் அல்ல எல்லாரும் என்னைய கவனிங்க சாதாரண நோக்கம் அல்ல அது பழைய வல்லமையை மேற்கொள்ளும் முடியாத தெய்வம் நமக்கு அளித்ததான ஒரு சக்தி சரியான ஒரு வல்லமை நம்மளும் வந்து தங்க வேண்டிய ஒரு நேரம் எல்லாரும் கண்களை மடுவோம் நீ ஒரு ஒத்தினியலா இருந்தால் கத்துடைய ஆவி உண்மையில் வந்து தங்கி இருப்பார் அவர் ஏன் வந்து உண்மையில் இருக்கிறார் நீ ஒரு சாதாரண மனுஷன் மண்ணான ம நம்முடைய சரீரம் ஒரு மாண்ட ஒரு விளையர பெற்ற ஒரு பொ கத்தரவைத்தார் ஏன் அந்த அபிஷேகம் வந்து நாள் கணக்காய் மாதக்கணக்காய் வருடக்கணக்காய் தங்கி இருக்கிறது எந்த நோக்கத்துக்காக இந்த அபிஷேகம் அருளப்பட்டு உன் சிரசின் மேல் அது தங்கி இருக்கிறது ஏன் அதை உன் கண்டிக்கிறது ஏன் அது உன்னை உணர்த்துகிறது ஏன் அது உன்னை நடத்துகிறது ஏன் அது உன்னை எச்சரிக்கிறது ஏன் அது உன்னை தப்புவிக்கிறது ஏன் அது உன்னை சிற்சிக்கிறது அது ஒரு நோக்கத்துக்காக வந்து காத்துக்கொண்டே இருக்கிறது தேவன் தன்னுடைய திட்டத்தின்படியே உன்னை முன்குறித்து கத்துடைய அபிஷேகத்தை உன் சிரசின் மேல் வைத்து அவர் தன்னுடைய மகத்தான செயலை செய்யும்படியாக காத்துக்கொண்டிருக்கிறார் தடபலாத திடபலாத திடபலாத கதினவாலா திடபலாத திடபலாத ஒத்னேயலின் மேல வந்தது போல கத்தோடு ஆவியွန် மேல் வந்து தங்கி இருக்காரா வந்து இருந்திருக்கேர்ந்து கொண்டிருக்காரா ஆமின்றே எத்தனை பேர் சொல்ல முடியாம் એન மேல் கத்தோடு ஆவி એન மேல் வந்திருக்கார் அவர் எனக்குள்ளே காத்து தவித்துக் கொண்டிருக்கார் அவருடைய வேலைக்காக காத்து கொண்டிருக்கார்